நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் எலும்பில் இருந்தே படைக்கப்பட்டுள்ள விழா எலும்பில் மிகவும் கோணலானது அதன் மேற்புறத்தில் உள்ளதுதான் அதை நிமிர்த்து அதை உடைத்து விடுவாய் அதை அப்படியே விட்டுவிட்டால் கோணலாகவே இருக்கும் ஆகவே பெண்களிடம் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று நபி சொல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின் வருமாறு உள்ளது ஒரு பெண் விழா இலம்பை போன்றவள் அதை நீர் நிமித்தினால் அதை உடைத்து விடுவீர் அவளிடம் நீர் மகிழ்வுடன் ஒரே வழியில் உன்னுடன் நேராக நிற்க மாட்டாள் அவளிடம் நீ மகிழ்வுற விரும்பினால் அவளின் கோணலான நிலையிலேயே அவளிடம் மகிழ்வுருவாயாக அவளை நேராக நீ முயற்சித்தால் அவளை உடைத்து விடுவாய் அவளை உடைத்தல் என்பது அவளை நிவாகரத்து செய்வதாகும்